வணக்கம் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பக்கோட்டை நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மனித ஆழ்கடத்தலுக்கு எதிரான தினமான இரண்டாயிரத்தி பதினெட்டின் கருத்துருவு குழந்தைகள் மற்றும் இளையவர்களின் கடத்தலுக்கு தீர்வு காண்பதாகும் இரண்டு ஆசிய நாடுகளில் திடீர் ஏற்படும் வெள்ளப்பெருக்குகளின் முன்னறிவிப்புகளை தயார் செய்வதற்காக உலக வானிலை மைய ஆய்வு ியாவில் அமைய மூன்று சர்வதேச புலிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது நான்கு பாதிக்கப்பட்ட அனன்மின் நிலையங்களை புதுப்பிக்க அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் பிரதீப் குமார் சிம்ஹா குழுவாகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலக மஞ்சள் காமாலை தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் இருபத்தி தேதி அனுசரிக்கப்படுகிறது யாருடைய அதாவது யாரை கௌரவிப்பதற்காக இந்த உலக மஞ்சள் காமாலை தினம் அனுசரிக்கப்படுகிறது இரண்டு பொது ஆட்சியின் அடர்த்தி முக்கியத்துவம் என்ன மூன்று தமிழக அரசின் சொத்துவரியை அதிகரித்து பின்னர் குறைத்தது இது எப்பொழுது நிகழ்ந்தது நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரமோ மகாசேசே விருது பெற்ற இந்தியர்களின் எண்ணிக்கை எவ்வளவு மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி